அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு கொலையிற் கொடிய ஒரு அதிகாரத்தினுடைய கடைசி குரட்பா ஐநூத்தி ஐம்பதாவது குரட்பா இந்த செங்கோன்மை அதிகாரத்துல பத்தாவது குரட்பா இந்த குரல்ல என்ன சொல்கிறார் ரொம்ப பெரிய தவறுகளை செய்பவனை கொலை பண்ணுறது கூட புண்ணியந்தான் அரசனுடைய புண்ணிய கர்மா என்கிற கருத்துப்படும்படி இங்கே உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு விவசாயி ஒரு நல்ல பயிர் வரணும்னா கலையெல்லாம் களையறானோ அப்படி சமூகத்தில் அறவாழ்க்கை வாழ்கிறவர்கள்லாம் அமைதியாக வாழணும்னா அதுக்கு இடைஞ்சல் பண்ணுறவங்களெல்லாம் ஒன்று திருத்தணும் இல்லைன்னா அவர்களை அழித்து விடணும் அப்படிங்கிற கருத்தை அது ஒன்றும் குற்றம் அல்ல இதற்கு முதல் குரட்பாவிலேயே அப்படிதான் சொன்ன களை கட்டதனோடு நேர் ரொம்ப எளிமையா புரியக்கூடிய குரட்பா தான் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் கலை கட்டதனொடு நேர் வேந்து கொடியாரை கொலையின் ஒருத்தல் அரசன் கொடியவர்களை கொலையினால் கொலையான் ஒருத்து தக்கோரை காத்தல் இது பரிமேலழகருடைய மொழி பைங்குள் களை கட்டதனோடு நேர் உழவன் கலையை களைந்து பைங்கூளை பைங்கூழ்னா உணவுப் பொருள் காத்ததனோடு ஒக்கும் கொலை பாதகர்களை அரசன் தண்டனை அளித்து கொலை செய்து மக்களை காப்பது நல்ல பயிரை வளர்ப்பதற்காக கழனியிலிருந்து கலையை பிடுங்கி எறுவது போலாகும் நெற்பயிரை வளர்ப்பதற்காக விவசாயி வயலிலிருந்து கலையை பிடுங்கி வீசி எரிந்து விடுகிறான் அதுபோல் நல்ல மக்கள் நாட்டில் அமைதியாக வாழ்வதற்கும் அரசன் கொலை பாதகர்களை தண்டித்து கொன்றுவிட வேண்டும் அம்மாதிரி செய்வது அரசனது கடமையாகும் அது தர்மம் புண்ணியம் என்று பொருள் இதுதான் செங்கோன்மை கொலையின் கொடியாரை என்றதனால் கொலை செய்வாரையும் மக்கள் வளர்ச்சியை தடுக்கின்ற கொலை போன்ற செயலை செய்பவரையும் குறித்தார் கொலை செய்கிறவ மாத்திரமில்லை மக்கள் வளர்றதுக்கு இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் கொலைக்கு சமானம் எல்லாம் செய்கிறார்கள் இல்லையா செய்பவரையும் குறித்தார் ஒருத்தல் என்பதால் அபராதம் சிறை முதலிய தண்டனைகளையும் வேலை வாங்கல் விளக்குதல் முதலிய தண்டனைகளையும் உள்ளடக்கினார் இந்த ஒருத்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபைன் போடலாம் அபராதம் கிடைச்சாலும் இல்லை ஜெயில போடுறது இல்ல அவனை வேற ஏதாவது பெரிய கடுமையான வேலைகளை வாங்குறது இல்லாட்டி நாட்டை விட்டே கடத்துறது நாடு கடத்துறது இதெல்லாம் சரி வரல அந்த நாட்டிலையும் போய் தப்பு பண்ணுவான்னா இங்கேயே கொன்று விடுவது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அரசன் செய்ய வேண்டியது தர்மப்படி ஆக இந்த இரண்டு குரட்பாக்கள் கடைசியாக பார்த்த ஒன்பது பத்து இரண்டு குரட்பாக்களும் குற்றம் புரிந்தோரை தண்டிப்பது குற்றம் அல்ல அது மட்டுமல்ல அது புண்ணிய செயல் என்றும் நாம் குறிப்பிட வேண்டும் சாஸ்திரம் அப்பாறு சொல்லி இருக்கிறது அப்படி செய்யலேன்னா அது பாவம் என்று உணர்த்தி அருளின அதை ஹிம்சையா கருத மாட்டோம் உடம்புல இப்ப நோய் வந்ததுன்னா அந்த கிருமிகளை நீக்கிறதுங்கிறது பாவமா புண்ணியமா உடம்பை காப்பாற்றுறதுக்கு செய்யக்கூடிய புண்ணிய செயல் தான் அது மாதிரிதான் திருமந்திரத்துல இருநூத்தி நாற்பத்தி பாடல் இங்கே நாம மேற்கோளாக பார்ப்பதற்கு அமைகிறது தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்த்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே ராஜதர்மத்தை சொல்லுகிறார் திருமூலர் அவரவருக்குரிய அற நெறிப்படி ஒழுகாதவர்களை வாழாதவர்களை கடைபிடிக்காதவர்களை சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிப்படி தண்டித்தல் அரசனுடைய கடமையாகும் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் அரசன் அன்று அருள்வான் தெய்வம் நின்று அருளும் அதாவது ராஜாவுக்கு தெரிஞ்சா அன்னைக்கே நமக்கு தண்டனை கொடுப்பான் கொடுக்கணும் அப்படி ராஜா கொடுக்கலன்னா தெய்வம் நின்று ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கும் ராஜா சமூகத்தில் நல்லவன்களை எல்லாம் மேலே கொண்டு வரணும் அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியை செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா கடவுள் அதுக்கும் அரசனுக்கு தண்டனை கொடுப்பார் செய்யலேங்கிறதுனால அதாவது நல்லவர்களை உயர்த்துவதற்கான முயற்சியை செய்யவில்லை என்றால் அதை பாராட்டி மேல கொண்டு வரலன்னா அதுவும் அரசனுக்கு குற்றம் அப்படி அரசன் செய்யலைன்னா அரசனுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும் ஆனால் நல்லவர்களை உயர்த்த வேண்டும் தீயவர்களை ஒருக்க வேண்டும் அப்படி செய்யலைன்னா சமூகத்துல தர்மமா இருக்கிறவனுக்கு தெய்வமே காப்பாற்றும் தெய்வம் நின்று அருளும் இந்த கருத்துக்களை நாம் நன்றாக சிந்தித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனி பதவரை பார்க்கலாம் வேந்து அரசன் கொடியாரை கொடியவர்களை கொலையின் ஒருத்தல் மரண தண்டனையால் அழித்தலானது களை கட்டதனொடு கலையை களைந்து பைங்கூள் உணவு பயிரை நேர் பாதுகாப்பதற்கு நிகராகும் அரசன் கொடியவர்களை மரண தண்டனையால் அழித்தலானது